அதன் ஆத்மத்துவம் சுருதி அனுபவங்களால் பாதிக்கப்படுகின்றது அவை வருமாறுசு அனுபவத்தில் ஒரு பாட்டு இனமுறைவென்னு உள்ள கரணத்தில் ஒன்று தினலால் இது என்ன தினலான் மணமுனம் மதியல்ல வந்த வகையே இனமுறைவென்னு உள்ள கரணத்தில் ஒன்று தினலால் மனம் புத்தி சித்த வாங்க சொல்லக்கூடிய அந்த கண்ணத்தில் நாலா பிரிவு இருக்கு அதில் இது ஒண்ணு எண்ணிக்கை இதனாலும் மனமுணம் அன்னமென்ற வதனாலும் மதியில் அந்த வழியான அந்த ஒருபூர் மலமான பாட்டில் சூட்சபாக மனமாக மாறுது அந்த உணவு உண்ணும் உணவு என்று சொல்லப்பட்டது அதனால் ஒன்று அன்னத்தின் காரியம் மனம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனாலும் அதேபோல் புத்தியும் ஆத்மா இல்லை அதுவும் அன்னத்தின் காரியம்தான் சூட்சபாகம்தான் என்று சொல்லப்பட்டதுனால ஆத்மா ஆகாது அந்த காரணத்தில் ஒரு எண்ணிக்கையாகவும் எண்ணிக்கையில் ஒன்றும் அன்னத்தின் காரியமாக சூட்சமாக இருக்கிறதுனாலையும் மனோமைவாசம் ஆத்மாகாது அதே போல் புத்தியும் ஆத்மாகாதான் அடுத்ததில் சேர்த்து கொள் அடுத்த பாட்டில் வரும் அப்படி ஒரு சொல்லியாச்சு அதன் பிறகு ஞானேந்திரியங்களாவது ஆத்மாக சொன்னால் மறுக்கிறார் ஐயப்படலோர் பொருள் நிச்சயமாய் அறியப்படல் யான் எனது என்ன செய்யப்படல் செய்வது அது வென்று நீ தெளி அதாவது மனோமே சித்தம் அடக்கமனு சொன்னார் அதாவது சித்தம் கூட ஆத்மா இல்லை என்பது இந்த பாட்டு ஐயப்படலோர் பொருள் சந்தியப்படுறது பொருள் நிச்சயமாய் அறியப்படல் யான் என்னும் செய்யப்படல் மதம் இதெல்லாம் சித்தத்தின் விவகாரம் ஆனால் இது ஒரு கருவியா இருக்க ஆத்மா ஆக முடியாது ஆகவே சித்தமும் ஆத்மா அல்ல என்பது இந்த பாட்டில் மறுக்கிறார் அதன் பிறகு யானேந்திரங்களாவது அது முடியாது விழியை புமான் என்னில் விளங்கின்றதல்லால் விளங்காமையாலே ஒளியப்படும் கண் அமுதர் ஒழியப்படும் கண்ண முதல் உண்ணேம் அப்படின்னாரு அதனால ஞானேந்திரியங்கள் கூட ஆக விழிய புமான எண்ணில் ரவியாதியாலே அறியப்படும் சூரிய சந்திரன் இல்லைன்னாக்கா கண்ணு இருந்து பிரியாமில் இருட்டு தான் பார்க்கும் விழிய புமான எண்ணில் ரவியாதியாலே விளங்குகின்றதெல்லாம் விளங்காமையாலே ஒழியப்படும் அப்படின்னார் அதனால் இது நீங்கும் அதே போல கண்ணம் முதலாகனால் சுலத்தின அப்படித்தான் சத்தம் வாயுனுடைய சகாயமில் அதாவது காற்று சகாயமில்லைன்னா கேட்காது காற்று எந்த பக்கமும் அடிச்சதுன்னா அந்த பக்கம்தான் போகும் சத்தம் போக ஒளியப்படும் கண்ணம் முதல் முதல் நாங்கும் என்ன ஒரு கண்ட ஒப்பாக உள்ளேன் எப்படி சச்சேந்திரியத்தில் பார்த்ததோ அப்படி போல் இதுவாக அப்படித்தான் என்ன அதனால இந்திரியங்களும் ஆகாது என்று சொல்லி முடிச்சார் அதன் பிறகு அறிவானு சித்தார் அல்ல ஒரு பாட்டு தனக்கு மனது செலுத்ததென்றே சொல்லித்தான் இருந்தும் எனக்கு விசாரம் உண்டாயிற் சொல் இங்கு வந்து நின்றும் எனக்கு அறிவென்று எனக்கென்று அறிவொன்றும் கிங் அறிய சொல்கின்ற ஏழைகளாம் நினைக்க தனக்கு அறிவில்லா மனத்தே நிலை என்பது என்ன சரியா உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா தனக்கு மனசு அளித்தது என்று சொல்லித்தான் இருந்தும் மனது ரொம்ப செழிப்பாக இருக்குது கஷ்டமாக இருக்குது நிம்மதியாக இல்லை என்று உலகத்தில் அப்புறம் உனக்கு விசாரம் உண்டான சொல்லப்பா சமான் ஏதாவது சொல்லுறியா சொல்லப்பாங்கிறாங்க நினைக்கு உண்டா சொல் என்று ஓந்து நின்று மனசு நிம்மதி இல்லை சொல்லப்பாங்கிறாங்க அதன் பிறகு உலக விசாரம் உண்டா சொல் என்று இங்கு வந்தேன் என்றும் நினைக்க தனக்கு அறிவில்லா நினைக்க அறிவு என்பார்கள் அதனால நினைக்க தனக்கு அறிவில்லா மனத்தே நிலை என்பதே நிலை என்ன ஆத்மானு சொல்லுவார்கள் ஆக இந்த ஆத்மாவான ஆத்மான் மன சொல்லுமையானால் மனசில் நிம்மதியில் சொல்லப்படாது யாரும் அப்புறம் உனக்கு விசாரம் இல்லை சொல்லுங்கன்னு கேட்கக்கூடாது இந்த ஆத்மாவானது இது மனசு ஆத்மாவாக இருக்குமே அது வேதத்திலே ஆத்மான்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லலை அதனால நினைக்க தனக்கு அறிவில்ல இது அறிவு ஜடம் ஜடமாக இருக்கிற வழியாக ஏனென்றால் என் மனம் சஞ்சலமாக இருக்குன்னு நான் சஞ்சலம் சொன்னாலும் கூட இந்த ஜடமாய மனதைத்தான் சொல்கிறாங்க ஒழிய தனக்குன்னு அது தெரிய அறிவு இல்லை இது அப்பாற்பட்ட ஒரு அறிவுதான் இருந்து கொண்டு என் மனம்னு சொல்கிறாங்க அதனால் நினைக்க தனக்கு அறிவில்லா மனத்தின் நிலை என்பதே என்ன ஆத்மா என்று சொல்வது கூடாது என்று அறிவார் சுற்றி அவர் சொல்கிறார் அதன் பிறகு கைலத்தில் கரணமாக மனதை பூத்தி கருத்தாவோ அவையான்மாவோ கரண மனதி கருத்தாவோ அவை ஆன்மாவோ கருத்த புத்திக்கு அதிகாரத்தன்மை உண்டு கரணத்தன்மை கருத்தாவோ அவை ஆன்மாவோ விரவு சத்துவகுண விவகாரம் சத்துவம் அதனால இந்த கர்த்தாவாம் அவை அவை ஆன்மா ஆன்மாவான்னு ஆன்மா இல்லைன்னு அர்த்தம் இப்படி என்பன முதலிய சுருதிகளாகும் அதனால் விவாத விஷயமாகிய மனோமய கோஷம் ஆத்மாவன்று இப்படி சுருதி பிரமாணம் முடிஞ்சது அடுத்தது அனுமான வடிவகு சொல்கிறார் மனோமய கோஷம் கரணமாதலால் ஆத்மாவன்று எதாவது கரணமோ அது அதது ஆத்மாவன்று கோடாரி போல கோடார்த்தி விறக வெற்றினான் அது வந்து கரணமே உடைய ஆத்மாவோ அதை பொருளாங்க கரணம்னா கருவி மைக்கிற்கு இது கருவிதான் அப்படி போல் அதனால் அல்லது உன்னொருப்தி மனோமய கோஷம் சரீரமும் சரீரம் போல் விகாரியாதல சரீரம் எப்படி அன்னமற்றம் காரியமாக இருக்கிறதோ அப்படி போல் இதுவும் ஒரு பரணாமடைஞ்சிக்கிட்டே இருக்குது சங்கல் விகலத்தினாலே அது இது விகாரிதான் அதனால் இது ஆத்மாகாது என்பது முதலில் அனுமானவுடைய யுக்திகள் அதன் பிறகு விகற்பம் சிந்தனம் கேட்டல் தொட்டல் பார்த்தல் முதலிய விகாரங்களோடும் இந்த மனோமய கோஷம் நம்மால் அறியப்படுகின்றது நம்மால் அறியப்படுகின்ற மனோமய கோஷத்தினும் கடதிஷ்டாவைப் போல நாம் வேற இருக்கிறோம் என்பது உபமானுடைய உத்தி உமானி சொல்கிறார் சங்கல்ப விகற்பம் சிந்தனம் சங்கர் நான் சங்கர் பண்ணேன் உடன்பாடு எண்ணம் வேறு பண்ண வேறுபாட்டு எண்ணம் அதோட சிந்தனம் பண்ணேன் சிந்தனை சிந்தத்தின் சித்தத்தின் செயல் இது ரெண்டு அதன் பிறகு கேட்டல் தொட்டல் பார்த்தல் சுவைத்தல் முகர்தல் இதெல்லாம் ஞானேந்திரியவகாரம் இப்படி இருந்தாலும் கூட இதெல்லாம் நம்மால் அறியப்படுகிறது இதெல்லாம் நான் அறிஞ்சு கொண்டிருக்கிற பொருள் ஒன்று உள்ளே இருக்கிறது அது உள்ளே வந்து அறியகிறதுனால இது திஷ் கடதிஷ்டாவைப் போல எப்படி கடத்தை பார்த்துக்கொண்டிருக்கிறவனோ அப்படி போல இதுவும் அறியப்படுகிறதுனால இது ஆத்மாக அது இது ஓமானுடைய யுக்தின்னு சொன்னார் ஆகவே இந்த ஓமானுடைய இப்படி சொல்லப்பட்டது அதன் பிறகு மனோமயனும் அந்நியமாய் ஆந்திரமாயிருக்க விஞ்ஞானமயனே ஆத்மாவனும் சுருதியால் கூறப்படும் விஞ்ஞானமையனது ஆத்மாவான் ஆத்மத்துவம் மனோமயனுக்கு அனாத்மத்துவத்தன்மை இருந்தாலன்றி பொருந்தாது என்பது அர்த்தாபத்தியுடைய உத்தி அந்த இந்திரன் விசாலம் பண்ணி பார்த்து இந்த மனசு கரணத்தன்மை தான் இருக்கு கர்த்தா தன்மை இல்லையே என்று கண்டு புத்தி தான் தன்மை இருக்கு அது ஆத்மான்னு முடிவு இந்திரன் அதனால் இங்கே என் ஆத்மா அல்ல என்பது முடிவு விஞ்ஞானவை கோஷம் ஆத்மாவும் இருந்தாலே இதுக்கு அனாத்மத்தை சித்திக்காது அது இதுக்கு அநாத்மத்தை இருக்கிறதுனால தான் விஞ்ஞானவை கோஷம் ஆத்மா சித்திக்குது என்று இப்படி அர்த்தாபத்தியோடையினாலே தெரிஞ்சுக்கிறோம் என்று சொல்லி பிடிச்சார் அதன் பிறகு என் மனது சலி சரணமாக கண் மந்த திருட்டியை உடையது என் மன முதலியவாய் மமதேக்கு விஷயமாய் காணப்படுகின்றது அனுபவம் எல்லாருக்கும் எனதுங்குற விஷயத்துக்கு இது விஷயமா இருக்கு ஒவ்வொருவரும் உலகத்தில் இந்த பஞ்சகோஷங்களில் எது எடுத்துக்கிட்டாலும் ஒரு சமயம் நான் என்று விவரம் பண்ணுவாங்க மறுசமயம் என்ன தான் புரியாது இப்போ விசாரம் பண்ணால் தான் வெதத்தை வந்தால் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி கொடு சொல்லுது இது மமதைக்கு விஷயமாகுது என் மனம் சஞ்சலிக்கிறது என் சித்தம் சிந்திக்கிறது என் கண் மந்தமாக இருக்கிறது என் காது கேட்குறது எனக்கு நாக்கு இப்போ செளி பிடிச்சதாக சுவை தெரியவில்லை மூக்கு வந்து செளி பிடிச்சிக்கிச்சு எந்தத்தை உணவு முகர முடியவில்லை பரிசம் தோல் மறுத்து போச்சு அதனால் பரிசு உணர்ச்சி தெரியவில்லை உஷ்ண பரிசம் சேத பரிசம் மிருத பரிசம் கடின பரிசம் எந்த பரிசத்தையும் அறிய முடியவில்லை என்று இப்படி சொல் சொல்லும்போது எனது எனதுன்னு வருது அதனால் இந்த மனோமை கோஷத்தில் எனதுங்கிற விஷயத்துக்கு இது பொருளாக இருக்கிறதுனாலே என்பது அனுபவமாக அறிகிறோம் இவ்வாறான சுருதியுக்தி அனுபவங்களின் விரோதத்தால் இந்த மனோமய கோஷமும் நாம் அன்று ஆத்மா வரல இதான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை இன்னும் சுழித்திய அவஸ்தையில் இந்த மனமானது லீனபாவத்தை அடைகிறதுனாலும் சுழித்திய அவசையில் மன தூங்குது மனத்தால் ஆத்மா தூங்கிறதில்லை ஆத்மா தூங்கினாக நான் சுகமாக தூங்கினேன் ஒன்றும் தெரியவில்லைன்னு சொல்ல முடியாது அதனால மனசு லீனம் ஒடுங்கி போகுது அடைகிறதுனாலும் உண்மத்தினை போன்று அநியத சுபாவடையதாதனாலும் பயிற்சியாரனை போல இது ஒரு நியமில்லாமல் சுபாவமாக இருக்குது ஒரு சமயம் சந்தோஷப்படும் ஒரு சமயம் துக்கப்படும் சஞ்சலப்படும் இப்படிப்பட்ட நியமில்லாமல் இருக்கு அதனாலேயும் பயிற்சிக்காரன் போல் இருக்குது சத்துவகுண விசிட்ட பூத காரியமாதனாலும் இது சூட்ச சேதத்தில் சத்துவம்சத்தில் பூத்திற்கு ஒவ்வொரு மாத்திரையாக எடுத்து ஒன்றாக கூட்டி வைத்தது அந்த காரணம்னு சொல்லப்படும் அதில் ஒரு அம்சம் எது மனமுச்சித்தையும் காரத்தில் இது ஒன்றும் அதனாலே இது காரியமாக சகுனம் ஆதினாலும் நாம பார்க்கக்கூடிய வடிவமாக இருக்குது குணம் குணத்தோடு முக்குணங்களோடு சேர்ந்துருக்கு இதை பார்க்குறோம் இது வந்து சத்து குணம் சத்து அம்சினாலும் சகனம் சத்து குண அம்ச சம்பந்தப்பட்டது சாவயம் ஆனாலும் அவயம்னா உற்பத்தி பண்றது சாவினா உற்பத்தி ஆனது அதாவது அவயவத்தோடு கூடியதுன்னு அர்த்தம் இது பஞ்சபுதத்திலிருந்து வந்தது இது அதனாலே சாவயம் வேறு உதயாஸ்த மனம் முதலிய விகாரங்களை உடையதாக இந்த மனம் சுழிக்கிற ஒழுங்கும் ஜாக்கிரத்தில் விரியும் உதயஸ்தானம் இருக்கு சங்கற்பாதி கிரியை உடையதாதாலும் ஆய் சொன்னதுனாலே சங்கல் பண்ணும் விகற்பம் பண்ணும் சிந்தனை பண்ணும் அதெல்லாம் எத்தனையோ செய்யும் ஒரு நிலை இல்லை மனதுக்கு என்பதனால இதை ஆராய்ச்சி பண்ணி இந்த மனமும் நாம் ஆத்மா அல்ல என்று சொல்லப்படுகிறது இன்னும் அநேக திஷ்டாந்தங்கள் தண்டத்தால் அளித்தேன் மண்வெட்டியால் வெட்டினேன் எழுத்தாணியால் எழுதினேன் கோடரியால் பிளந்தேன் என்பன முதலியவாய் விவகார விவகரிக்கும் இடத்து கம்பு மண்வெட்டி எழுத்தாணி கோடரி ஆகிய இவைகள் அடித்தல் முதலிய கிரியைகளுக்கு கரணரூபமாக பிரச்சினையாகின்றன இதெல்லாம் அடிக்கிறது எழுதுறது வெட்டுறது இதற்கு காரணமாக தெரியுது அவ்வாறே நான் காதார் கேட்டேன் துவக்கால் பரிசித்தேன் என்பன முதலியவா சோத்திராதி இந்திரியங்கள் சப்த கிரகணாதி ரூப கிரீகளின் கரணங்களாக பிரதிநிதி ஆகின்றன சப்தரச ரூபரச கந்தவன் சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்களை கிரீக்கும் கருவிதான உடைய ஆத்மாக முடியாது இந்திரியங்கள் அப்படி தோற்றுகிறது நமக்கு அதிலும் இந்த கர்ணரூபமாகிய இந்திரியங்களும் நாம் அன்று என்பது முதலியவை விரிவுறுத்துகள் மனதும் ஞானியர்கள் சேர்ந்தது மனவை கோஷம் இதுவரை மனவை கோஷத்தை பார்த்தோம் இந்திரியங்கள் ஆத்மாக இந்திரியங்கள் ஆத்மாக அதையும் அது தனக்கு அந்நியமாக இருக்குது அது கருவியாக இருக்குது காதால் கேட்டேன் முக்கால் சுவைத்தேன் அதாவது இப்படிப்பட்ட விவகாரம் நடக்குது அது கருவி க கத்தினால் பிளந்தேன் என்ற மாதிரி அதனால் இந்திரியங்களும் கணர்வமாக இந்திரியங்களும் நாம் அன்று என்பன முதலியவை வேறு யுக்திகள் ஆக எப்படி பிரச்சாரம் பண்ணி பார்த்தா இந்த மனமானது ஆத்மா ஆக முடியாது என்று சொல்லி முடித்தார் அப்புறம் அடுத்தது புத்தியாவது விஞ்ஞானமயமாவது என்பது என்னை ஆராய்ச்சி மனோமய கோஷத்திலும் அந்நியமாய் ஆந்திரமாயிருப்பது விஞ்ஞானமய கோஷம் மனோமய கோஷத்துக்கு அந்நியம் அந்நியான வேராய் அந்த ஒன்று உள்ளாய் விஞ்ஞானமே கோஷம் இது நாலாவது கோஷம் இந்த விஞ்ஞானமய கோஷம் தான் அகம் சப்தார்த்தம் ஆமோ ஆத்மா சப்தத்துக்கு உரியது என்று சொன்னால் விசாரணை பண்ணி பார்த்தா விஞ்ஞானமய கோஷத்தினது ஆத்மத்துவம் சுருதி யுக்தி அனுபவங்களால் பாதிக்கப்படுகின்றது அது கூட பாதிப்படும் ஐயப்படின்னு சொல்லி இனி சுருதி சொல்கிறேன் சர்ஷன இனமுறவெண்ண உள்ள கரணத்தில் ஒன்று தினலால் மணமுனமன்னு மதி அல்ல வந்த வகையே எப்படி மனசு ஆத்மா இல்லையா அப்படி போல புத்தியும் ஆத்மா இல்லை என்ன அந்த பாட்டில் வந்திருக்கு அது சொல்லி முடிச்சார் அப்புறம் ரெண்டாவது அகங்கார சொல்றார் இடரின் புலதாய் அறிவற்றம் அறிவற்றமது இடரின் புலதாய் நிலையற்று இள இடரின் புலதாய் நிலையற்ற அறிவற்று என்னும் கரணங்களிலாய் எவரும் அடரும் பிறவி கடியென்று உணரும் அகங்காரமும் நீ அளவென்றியே அப்படின்னார் ஏன்னா விஞ்ஞான கோஷத்தில் அகங்காரம் அடக்கம் அதுக்காக அகங்காரம் நீ அல்ல என்பதற்கு இந்த சிறுதி பாட்டு எடுத்து போட்டிருக்கார் அதன் பிறகு அறிவானு ஒரு பாட்டு இனங்கு நவகுணம் எய்துமே புத்தியை இன்று புத்தர் வணங்கு விஞ்ஞானமயம் என்ற பொருள் வணங்கு விஞ்ஞானமயம் என்ற பொருள் என்ற பிணங்கு நிலை விட்டு கேளாய் பின்னமர மறை என்று பின்னமர என்று பின்னமரங்கு நவகுணம் எயதுமே புத்தி புத்தி ஒன்பது குணம் ஏற்படுதான் விஷய ஞானம் சுகம் துக்கம் சம்ஸ்காரம் ராகம் துவேஷம் அபிநிவேசம் சொல்லக்கூடிய ஒன்பது குணங்களை அடையக்கூடியது இந்த மனம் இந்த புத்தி அப்படி இருக்கிறதே இணங்கும் நவகுணம் எய்தும் இப்புத்தியை இன்று புத்தர் வணங்கும் விஞ்ஞான மதியின்மை போல ஏ சிசியனே அவர் புத்தர்கள் தான் அப்படி சொல்வார்கள் நீயும் அது வந்து ஆத்மான்னு சொல்றியே அதனால் பிணங்கு நிலை வீட்டு கேளாய் மறை என்று பின்னமரம் இந்த விரோதமெல்லாம் அச்சுக்க வேண்டாம் அது ஆத்மா சொல்கிறாங்க நீ கேட்க வேண்டாம் மறை வேதம் என்ன சொல்கிறது பின்னமர வேறுபாடு இல்லாமல் குணங்குறி இன்று குணங்குறி அன்று இருக்கும் ஆன்மா என்று கூறிவிடுமே குணமில்லை குறியும் ஆத்மா அப்படி இருக்கு பின்னமும் இல்லை அது வியாபாரம்னு அர்த்தம் வியாபகமாயும் பின்னமா அதாவது குண குணங்கள் இல்லாதாயும் குறிகள் இல்லாத ஆயும் இருக்கிறது ஆத்மா ஒழிய இந்த விஞ்ஞானமே கோஷம் ஆத்மா என்று புத்தர்கள் சொல்லும் அல்ல புத்த மதத்தில் புத்தி ஆத்மா இங்கே என்ன சொல்லுறதுனா என் புத்தி கெட்டுவிட்டது என் புத்தி நன்றாக இருக்கிறது என்று மமதிக்கு விஷயமாகிறதுனால ஆத்மா எப்படி ஆக முடியும் இதற்கு அன்னியமாவில் ஆத்மா இருக்கல்லவா என்று மறுக்கிறாங்க அதனால இந்த பாட்டில் பிணங்க நிலை விட்டு கேளாய் மறை என்று பின்னமர குணங்குரிய இருக்கும் ஆத்மா என்று கூறியிடும் பண்ணார் ஆனால் குணங்கள் இல்லாதாயம் அடையாளம் இல்லாதாயம் இருக்கிறது ஆத்மாவை தவிர இந்த விஞ்ஞான விக்காசம் ஆத்மா ஆகாது என்று சொல்லிவிடுகிறார் அதன் பிறகு வேதாந்தோடாமலையில் நீலகண விசேடமோடு என்று சொல்கிறார் நீலகுணம் விசேடம் இவைகளோடு இருக்கிறது ஆத்மாக கைவில்யம் புத்தி கருத்தாவாம் அவை ஆன்மாவோ தரமுறை கோஷம் சத்து உணவைக்காரம் என்று சொல்லி முடிக்கிறார் பயன்பன முதலியவை சுருதிகள் அதன் பிறகு பார்ப்போம் சுருதி பிரமாணம் பார்த்த பிறகு யுக்திகள் அதன அப்புறம் அனுபவம் சுருதி யுக்தி அனுபவம் அதாவது இந்தாய் இருக்கிறது விஞ்ஞானமயம் சொல்லப்பட்டது அதற்கு அறிவானந்த சித்தியார் அதற்கு சை சொன்ன போதும் வேதாந்துடாமணி கைவல்யம் உதாரணப்படலாம் பார்த்தோம் விவாத விஷயமாகிய விஞ்ஞானமய கோஷம் ஆத்மா ஒன்று லயாதி அவஸ்தைகளே உடையதாதலால் எதனாலே ஆத்மாவில் லயம் ஒழுக்கம் ஏற்படுது அதாவது நான் என் புத்தி இப்போது மந்தமாக போச்சு என் புத்தி இப்போது தெளிவாக இருக்கிறது என்று இப்படி ஒழுக்கிறது விரிகிறது ஆகிருக்கிறது எதில் லையாதி அவஸ்திலே உடையதாமோ அதாவது ஆத்மாவன்று கடம் போல என்பது அனுபவனுடைய யுக்தி மண்ணிலிருந்து கடன் அப்புறம் உடஞ்சு போனால் கடன் அப்படி போல் புத்தி சில நிச்சயம் பண்ணோம் எப்படி நிச்சயத்தையும் விட்டுடும் அவாச செஞ்சது தான் போவே மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயம் விட்டு போச்சு அது அது மாறும் ஆகங்காரத்தினுடைய வேலை அபிமானம் அன்னைக்கு தான் வச்சது இப்போ சரியில்லைன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இது கடன் போல் அனுமானுடைய புத்தி உபமானோட உத்திகள் சொல்கிற நிச்சயம் அபிமானம் நிச்சயம்னா புத்தியினுடைய காரியம் அபிமானம் ஆங்காரத்தின் காரியம் முதலிய கிரியைகளோடும் சூட்சமத்துவம் மந்தத்துவாதி தர்மங்களோடும் சூட்சமான புத்தி இருக்கு மந்த புத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க தர்மங்களோடும் கூடிய இந்த விஞ்ஞானமய கோஷம் எம்மால் அறியப்படுகின்றது அது ஆத்மானாலே அறியப்படுகிறது அப்படி அறியப்படுகப்படும் இந்த விஞ்ஞானமய கோஷத்தினும் கடதிஷ்டாவை போல நாம் வேறாயிருக்கிறோம் எது எது அறியப்படுகிறதோ அறிவது வேறாக இருக்கும் அறியப்படுவது வேறு கடந்துஷ்டா போல் களத்தை பார்க்கிறவன் களத்துக்கு அன்னியமாக இருந்து பார்க்கிறான் களம் வேறு பார்க்கிறவன் வேறு என்பது போல அந்த புத்தியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்றும் வத்தி ரூபா உபாதியின் என்று ரூபா விளக்கும் தெய்வமானது அத்திரி ரூபா உபாதியினும் எப்படி பின்னமோ அப்படி புத்தி ரூப உபாதையன் என்று பாகியாந்திர பிரபஞ்சங்களின் விளக்கும் சேதன ரூபமாகிய நாம் விஞ்ஞானமயா பற்றினும் வேறாக எரிக்கிறோம் என்பன முதலியவை உபமானியுடைய உத்திகள் ஓ விளக்கு எரியுதுன்னு சொன்னால் அந்த தீமை எறிகிறதுக்கு வத்தி தேவைப்படுத்த உபாதியுன்னு பெரும் வத்தி எரியது மாதிரி தெரிவி வத்தி எறியதில்லை அந்த விளக்கு என்னதான் எரியுது என்ன இருக்க வரைக்கும் வத்தி எரியும் அப்புறம் வத்தி இருந்து பிரியாதுமில்லை நாம் சொல்கிறேன் வத்தி நல்லா தூக்கிவிடுங்க நல்லா எறியும் அப்படிங்கிறோம் அதுபோல் இந்த இது அவமானம் என்ன புத்திரம் உபாதி நின்றும் பாக்யாந்திர பிரபஞ்சங்களை விளக்கும் சேதாரூபமாகிய ஆத்மா புத்தியில் உட்காந்துக்கிட்டு இந்த ஆத்மாவானது அறிவு கொடுத்துக்கிட்டு இருக்கு புத்தி ஜடம் அங்காரம் ஜமந்தான் அந்த எப்படி திரியில எண்ணெய் இருந்து கொண்டு என்ன எரியுதோ திரி எறியறதில்லை பெரிய மாதிரி தெரியுதோ அப்படி போல ஆத்மாவாகிய நாம் சதனுடையமாகிய நாம் அந்த புத்தியில் இருந்து கொண்டு செயல்படுத்திக்கிறோம் அப்படுத்தும் போது புத்தி இருக்கிற மாதிரி நான் தோற்றுதோ அதனால வாஸ்தமாக புத்திக்கு ஏனத்தன்மை கிடையாது அறிவு அறிவுத்தன்மை கிடையாது அதனால விஞ்ஞானமய புத்தியும் வேறாயிருக்கிறோம் திருக்கு அந்நியமாக எப்படி அன்னையோ தீபமோ சுடரோ அப்படி போல வேறோம் என்பது உபமான வியக்திகள் சொன்னார் அதன் பிறகு விஞ்ஞானமயனும் அந்நியமாய் ஆந்திரமாயிருக்கும் ஆனந்தமயனே ஆத்மா சுருதி சிறுதியார் கூறப்படும் ஆனந்த மயனின் ஆத்மத்துவம் விஞ்ஞான இருந்தால் இன்றி பொருந்தாது என்பது அர்த்தாபத்தியோட உத்தி அர்த்தாபத்வடி அதாவது அந்த இந்திரன் மீண்டும் சிந்தனை பண்ணி அம்மா புத்தி இந்த ஒரு காலத்தில் இருக்குது ஒரு காலத்து போகுது மந்த புத்தியாக இருக்குது கீழ புத்தியாக நிலை இல்லாமல் இருக்கு என்று நினைச்சு பார்த்த பிறகு அதுக்கு விட உள்ள சுலுத்திய அவசையில் அந்த ஆனந்தம் தோற்றுகிறது அப்போ அந்த ஆனந்தம் தோற்றும் போது புத்தி இல்லாமல் இருந்தும் அங்கே ஆனந்தம் அனுபவம் இருக்கு அதனால அது சுலித்திய அவசியில் இருக்கின்ற ஆனந்தம் தான் ஆத்மாவாக கொள்ளவலாம் என்று இந்திரன் நிச்சயத்தானா அதனால் ஆனந்த வடிவ ஆனந்தமய கோஷம் ஆத்மா என்று சுருதி சொல்லுகிறது என்று சொல்லப்படும் அப்போ ஆனந்தமடி ஆனந்தமய வடிவ ஆத்மா என்று சொன்னால் விஞ்ஞானமய வடிவ ஆத்மா அனாத்மா என்று இச்சிக்கப்படுகிறது அத்தாபத்தி வருமானம் தோளம் பருத்திருக்குது அப்படின்னு சொன்னால் அப்புறம் ராத்திரியில் மறைஞ்சுன்னு சாப்பிட்றான்னு அர்த்தம் அப்படி போகல ஆத்மா அது இருக்கிறதுனால இது அனாத்மா தான் என்று இச்சிக்கப்படுகிறது இது அத்தாபத்தியுடைய உக்தி அனுப்புற அனுபவம் சொல்கிறார் என் புத்தி என் அகங்காரம் என்பன முதலிய வாய் இந்த விஞ்ஞானமய கோஷம் அமதைக்கு அது என்ன எனதுக்கு விஷயமாக காணப்படுகின்றது அனுபவமாகும் என் தனக்கு புறம்பாக போச்சு என்ன என் அகங்காரம் என்று சொல்லும்போது தனக்கு புறம்பாக போச்சு இப்போ தனக்கு புறம்பாக எது இருக்கோ அது தான் ஆகாது ஆத்மா ஆகாதது அப்போது அதுக்கு அந்நியமாக பார்த்து கொண்டிருக்கிற தான் தான் ஆத்மா என்று நிச்சயப்படுகிறது இது அனுபவம் இவ்வாறான சுருதி யுக்தி அனுபவங்களின் விரோதத்தால் இந்த விஞ்ஞானமய கோஷமும் நாம் அன்று ஆத்மா இல்லைன்னு அர்த்தம் அஸ்திரமாதலும் வேறு வித்திகள் சொல்கிறார் அஸ்திரம் நிலை இல்லாது புத்தி எப்போது இருக்கிறதில்லை புத்தி ரொம்ப கேட்டு போயிச்சு அவங்கிறாங்க சொல்கிறேன் ஏன் புத்தி இருக்கா அவனுக்கு புத்தி இருந்த மாதிரி தெரியா அப்படிங்கிறான் அப்போ புத்தி நிலையாயிலும் தெரியுது நல்லா சாட்சியமாதிராலும் சாட்சியம் விஷயத்துக்கு சாட்சியம்னு போயிரு நம்மால் பார்க்கப்படுகிற பொருளாக இருந்தாலும் சாட்சியம் அது சகுனம் ஆதரவு குணத்தோடு கூடியது முக்குணங்கள் சம்பந்தம் உண்டு புத்திக்கு கோமா பேசுனா என்ன இந்த மாதிரி புத்தி கட்டி வைவா கோமா பேசுறிய அப்படி மெல்ல பேசினா அந்த நல்லவாம்பா நல்ல புத்தி உடைவன் அப்படிங்கிறான் சகனம் உடத்தோடு கூடியதா கூடியதாலும் கிரியாவானதனாலும் இது காரியம் பார்க்குது அந்த காரியம் இந்த காரியம் அங்கே போகணும் இங்கே போகணும் இப்படின்னு நிச்சயம் பண்ணுது இந்த பத்து மணிக்கு போகணும் இன்னும் நிச்சயம் பண்ணுறது அந்த புத்தி தான் பத்து மணிக்கு போகுது இல்லை போகுது அப்போது பத்து மணி என்ன பத்து ரூபாய் ஆகிடுச்சே என்ன அவதராசனம் போக ஆரம்பிக்குது அது கிரியை சாவயமானாலும் அவயம் அண்ணா உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் சாவயம் என்ன உற்பத்தி ஆன பொருள்னு அர்த்தம் எதிலிருந்து உண்டானது சூக்ம பஞ்சபூதங்களின் சத்வாம்சத்தில் முகத்திற்கு ஒவ்வொரு மாத்திரை எடுத்து ஒன்றாக கூட்டியது அந்த காலம் சொல்லப்படும் சொன்னார்ல அப்போது அதிலிருந்து உண்டானதல்ல சாவயம் தரும் சாவயமானதுனாலும் இந்த விஞ்ஞான நிலைய கோஷம் ஆத்மா ஒன்று என்பன முதலிய முதலியவை வேர் உத்திகள் சொன்னார் இன்னும் இதோட யுத்திகள் போர்னு வச்சுட்டார் ஆனந்தமய கோஷத்தை பற்றி ஆரம்பிக்கிறார் இந்த விஞ்ஞானமயத்தினும் அந்நியமாய் ஆந்திரமாயிருப்பது ஆனந்தமய கோஷம் ஆனந்தமகோஷம் எப்படி இருக்குது விஞ்ஞானமயத்து அந்நியமாக இருக்குது உள்ளாக இருக்குது அதுக்குள்ளே இருக்குது இது ஆனந்தமய கோஷம் பேர் இந்த ஆனந்தமய கோஷம் தான் அகம் சப்தார்த்தம் என்று ஆயம் எடுத்து நான் என் சொல்லக்கூடிய சப்தத்துக்கு விஷயமாகவும் ஆராய்ச்சியத்தை பார்த்த அதன் ஆத்மத்துவமும் சுருதி யுக்தி அனுபவங்களால் பாதிக்கப்படுகிறது ஆத்மத்தன் ஆத்மத்தன்மை இருக்கு சுருதி யுக்தி அனுபவம் மூன்று பிரமாணங்களால் பாதிக்கப்படுகிறது ஆகி வருமானு அறிவானு ஒரு பாட்டு சேரும் சுகம் பொருள் என்றன துக்கம் தெரியும் பொழுது ஆறும் சுகதுக்கியாகி இடுநிலையன்றி மறை தேருசியானந்தமே சிதைவற்ற பொருள் கூறும் கூறும் அறிவிலர் ஆன்மாய் பேரும் பொருள் சுகமென்றன துக்கம் சரியும் பொழுது ஆரும் சுகதுக்கி ஆகிய இடுநிலையன்றி மறை தேரு நிரசியான் அந்தமே சிதைவற்ற பொருள் கூறு நிலை அறியார் அழி சுகம் கொள்ளுவரே என்று அறிவான் சித்தாள் ஒரு பாட்டு சேரும் சுகம் பொருள் என்றனை திசை எனக்கு சொல்கிறார் எப்போ பிரியம் மோதம் பிரமோதமாகிய விருத்துக்களாலே விஷயங்கள் மூலமாக சேருகிறது அந்த சுகம் அது சுகம்னு சொல்கிறியே அதனால் துக்கம் சரியும் ஆறும் சுகதுக்கி வருதா இல்லையா அப்படியே சுகமாக இருந்தால் பரவாயில்ல துக்கம் வருது அப்போ சுகம துக்கம் கலந்து வருதா இல்லையா ஆத்மாக அந்த சுகதுக்கம் கலக்குமா ஒரே சோடியம் அல்லவா அதனால அது மட்டுமா மறைத்தேரு நிரசி ஆனந்தமே தெரிவற்ற பொருள் மறையினால நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது காலத்தினால மறைத்தேரு நிர் இது அடி இதெல்லாம் ஒரு காலத்து உண்டாக ஒரு காலத்தில் மறைஞ்சிடும் அது நரசி ஆனந்தம் மாறாதது குறைந்த காலத்தில் குறைந்த இடத்துக்கு அதிசயம்னு பேர் நிறைந்த காலத்தில் எல்லா இடங்களிலும் எப்போது இருக்கிறது நரசியம்னு பேரும் அதனால் கூறு மறைவிலர் இந்த உலக விஷயத்திலேயே சுகம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அறிவில்லாத அஞ்ஞானிகள் தான் அழி சுகம் இந்த சுகத்தை பிரிய மோதம் பிரமோதம் வெறுத்தினால வரக்கூடிய சுகத்தை ஆத்மா என்று கொள்ளுவார்கள் ஆகவே இது ஆத்மா ஆகாது பிறகு எது ஆத்மா என்பது அது அடுத்த இருபத்தி மணி நான் தெரிஞ்சுக்கணும் இப்போது ஆனந்தமய ஆத்மா ஆகாதுங்கிற பிரச்சனை அதனால தான் வரமரு கீழானந்த மயன எம்லாம் வருது ஆனந்தம் அந்த ஆனந்தமய கோஸ்தையும் நான் என்ன அதே நான் என்ன சொல்லக்கூடாது எதனாலே விரவிய தமவஞான விருத்தியின் விகாரம் ஆமே அது எப்போது நம்ம மூன்று அவசிகளை விரவியிருக்கிறதே தமம் அந்த தமத்தினுடைய காரியம் அது தமவஞான விருத்தின் விகாரம் அது விருத்தியினுடைய பாகுபாடு பிரியம் மோத பிரமோதமாக விருத்திகளுடைய பாகுபாடு ஏன் ஆனந்த சொல்றாங்கன்னா ஆனந்தத்தை ஆனந்தத்தின் காரியமாக இருக்கிறது மறைக்குதுன்னு அர்த்தம் கோசம் பண்ணால் மறைக்கும் அது என்ன ஆனந்தம் செய்து அப்படின்னு சொன்னால் நான் சுகமாய் தூங்கினேன் ஒன்றும் தெரியவில்லைன்னு சொல்றதற்கு அதான் மாறப்படும் பெண் சுகம் என்று நான் சுக வடிவமாக இருக்கிறேன்னு சொன்னாக்கா ஞானம் அது ஞானிகளுக்கு அனுபவம் அது இல்லாமல் நான் சுகமாய் அது ஒன்று நிறுத்திக்கணும் தூங்கினேன் தூங்கினேன் சொல்றது ஆத்மா தூங்கவில்லை அதோட ஒன்றும் தெரியவில்லை அது அஞ்ஞானத்தின் காரியம் இந்த மூன்றும் ஒரே சமயத்தில் அந்த ஜீவன் பிரிவகிக்கிறான் அதுதான் மயம் கோஷமான்னு பேர் ஆனந்தத்தின் காரியத்தை ஆனந்தத்தின் செயல்பாட்டை மறைக்குது நான் சுகவடிவனாக இருந்தேன் சுளுத்தி அவசியம் இருந்து நான் சுகவடிவன் அது சுகம் நன்றாக வெளிப்படுறது சுலுத்தி அவசையிலே ஜாக்கிர அவசைகளை மூலமாக வெளிப்படுகிறது பிரியம் மாதம் பெரும் மாதம் இந்த ஞானம் இருந்தால் அதுதான் ஞானம் அதுதான் தட்பம் ஞானம் அது எவ்வளோ கே திடமிருக்கோ திடஞானுன்னு பெரும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு போனாக்க அபியாசன்னு பெறும் தெரியாதவங்க அஞ்ஞானம் பெரும் ஆகவே இதுதான் கோஷம் கோஷம் மறைப்பு மறைப்புன்னு பெயரும் இது ஆனந்தமயம் ஆனந்தமய கோஷம் அதனால தான் விரவிய தமவஞ்சான விருத்தின் விகாரமாக அங்கே ஒன்றும் தெரியவில்லை விருத்தி இருக்குது தூங்க மனசான் ஆத்மா தூங்கறதில்லை அப்புறம் தூங்குனாக்க சுகத்தை யாரும் அனுப்பி அனுப்பிக்க முடியும் சோதயம் ஆத்மா எப்போதும் அப்படியே தான் இருக்கு அப்படியே இருக்கிற நான் தூங்கினேன் என்றும் சொல்லுவதும் பாருங்கோசம் அப்படின்னு சொல்லும் அதனால இந்த கைவிடத்திலே பார்த்து சொல்லி முடிச்சாச்சு இவ்விழாமல சொல்ற பரம மாமானந்தத்தின் பதிபிம்பம் அதனை சார்ந்த உருவமா மவித்தை வீர்த்தி ஓதுமானந்த கோஷம் பிரியமோத பிரமோத பிரிவிரிவுடை தாகியிட்டம் மறிவிடும் போதுதிக்கும் மற்ற கால தொடங்கும் அப்படின் இதுதான் ஆனந்த முகத்த லட்சணம் இதுதான் பாருங்க பரமமாம் ஆனந்தத்தின் பதிவிம்பந்தனை சார்ந்த மேலாக இருக்கின்ற அதிஷானமாக இருக்கின்ற அந்த பிரம்மத்தினுடைய பதிபிம்பம் இருக்க பிரதிபிம்பம் அதனை சார்ந்த உருவமாம் விருத்தி அதை பிரதிபிக்கொண்ட எது அவித்தை பிரதிம்பிக்குது அப்படி விருத்தி இருக்கே அது விருத்த விவகாரம் அந்த விருத்தி என்ன எத்தனை விவகாரம் சேர்ந்தது அதாவது உருவமாம் அவித்தை விருத்தி ஓதும் ஆனந்த கோஷம் சொல்றாருக்கு லட்சணம் அது என்ன விருத்தி சொல்றீங்களா பிரியம் மோதம் பிரமோதம் என்று மூன்று விருத்தி பிரிவுடத்தாய் வேறு வேறாக காணப்படுகின்ற அது எப்படி அது விருத்திகள் வெளிப்படுகிறது இட்டம் மறுவிடும் போது உதிக்கும் மற்ற காலத்து ஒடுங்கும் எப்போ நமக்கு இஷ்டம் ஏற்படுதோ அப்போது விரிவடையும் அதுதான் பிரியம் மோதம் பிரமோதம் அந்த பிரியம் எந்த பதார்த்தத்தில் நமக்கு பிரியம் இருக்கோ அது பதார்த்தம் வரும்போது மனமானது ஒோம் ஒடுங்கின பிறகு அந்த பிரியப்பருத்தி வெளிப்படும் அப்போ சுகம் தோற்றம் நதுவநிலை அது பதார்த்தம் நெருங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒடுக்கம் அதிகம் அப்போ இன்னும் கொஞ்சம் சுக அதிகமாக இருக்கும் அதை அணுவிக்கும் போது இன்னும் ஒடுக்கம் அதான் மூ முழுச்சாக அனுபவிக்கிறது இதான் தரிசனாக சாமிப்பியா சைகோம்னு சொல்லுவாங்க பார்ப்பதுனாலேயும் சேர்வதனாலேயும் அர்த்தம் மூணு நிலைகள் அதனால உலகத்தில் முழுசுமே ஆனந்தம் வெளிப்படுறது பூரா இந்த பிரியம் மோதம் பிரமோத விருத்திகள் மூலமாக வெளிப்படையை தவிர விஷயங்கள சுகம் கிடையவே கிடையாது அப்படி க ஒரு கேள்வி அப்போ வாஞ்சித விருத்து பிரியப்பட்ட ஒரு பொருள் இருந்தால் தானே சுகம் கிடைக்கும் அப்போ ஒரு பொருளை பிரிய படணுமல்லவா ஒரு கேள்வி கேட்டால் அது அழியாத பொருளை பிரிய வைக்கணும் அழியும் பொருளை எதிர வைச்சாலும் அது நாசம் அதனால் துக்கம்தான் அழியாத பொருள் எது ஆத்மா தான் அஷ்டானத்தில் பிரிய வைக்கணும் அப்புறம் இதில் எப்படி வாழ்க்கை நடத்துறது தற்காலிகமாக அழிம்பொருள் வச்சுக்கலாம் நிரந்தரம் வச்சுக்கிடாது தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் அது நிரந்தரமாக அதுவே நமக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் அது இல்லைன்னா முடியாசி போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் அது தவறான கருத்து சொல்கிறாங்க சில பேர் பணம் போச்சுன்னா அவனுக்கு சத்து போயிடறாங்கண்ணே ஆ ஏ அவளை பிரிய பணத்தில் பணம் தான் சுக புத்தி பணத்தை சுக புத்தி அப்புறம் பொண்ணாடு சேர்த்து போனால் புரிஞ்சு சேர்த்து போயிடுவான் புது சேர்த்து போனால் பொண்ணாடு சேர்த்து போடுவான் என்ன புழுந்தி ஒத்துவேன் சுகம் சுக அப்படி சில பேர் இருக்காங்க பிரி இது அதிகம் அப்போ பணத்திலையும் அதிக பெரிய வைக்கிறதுனால பணம் போகும்போது தூக்கம் அடைகிறாங்க செத்து போயிடுறாங்க அதே மாதிரி மனை மக்கள் மேலே அதிக பெரியவங்க இருந்தால் கணவன் துக்கப்படுறான் கணவன் அதிக பெரிய இருந்தால் மனை தூக்கப்படுறான் குழந்தை மேலே இருந்தால் தாய் தூக்கம் அப்போ என்ன அதனால காரணம் அழியும் பொருளாக பெரிய வைக்கிற காரணம் அப்போ வைக்கப்படாதா கடை நிறுத்தமாக வைக்கலாம் சரி அவள் சேர்த்து சரி அவங்க ரொம்ப முடிஞ்சதும் சரி போனாங்க அடக்க மணி வேண்டானு போகலிருந்தான் புண்ணிய பவன்களில் வாசத்தில் வரலையா புண்ணியன் சொல்லக்கூடியவர் ஞானி பாவனன் அஞ்ச அஞ்ஞானி கூட இல்லை அப்போ அம்மா சேர்த்து போயிட்டாங்க அவன் புறல்றான் காடெல்லாம் அழைகிறான் ஐயோ சேர்த்து போய்ட்டான்னு சேர்த்து போய்ட்டா ஒரு காரியம் பார்க்க அழுதுகிட்டான் அப்படி ஏன் அழுவே செத்து போனா வரப்போகிறது இல்லை காரியம் பார்க்குறதுக்கு விட்லேயும் அழுவிறேன்னா கேட்க மாட்டேங்கிறான் சரி போனால் போகிறான்னு அடக்கம் பண்ணி அவன் சென் காரியம்லாம் செஞ்சு முடித்தான் முடித்த பிறகு வந்தேக்கா அப்புறம் கூட அழுதே விட்டுறான் நடைமுட்டா போயினா வாடாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஆமாம் நீ வந்து இந்த ஜென்மம் எடுத்த விதிக முன்னா மூணு ஜென்மம் இருக்கா இல்லையா ஆமாம் அப்போ தாய் சந்தைகள் அங்கே இருந்தாங்களே இல்லையா அவனுக்கு அவளுக்கு செத்து போனாங்களே இல்லையா அல்ல சியாகமாக இருப்பாங்களா சரி சாகமாக இருக்கட்டும் என் விட்டுட்டு தானே வந்தேன் இப்போ விட்டுட்டு இருந்தா நீங்கள் பறந்துருக்கேன் இப்போ எவங்களும் விட்டு போனேன் எந்த தப்பு அவளுக்கு அது ஏன் வீட்டு போனால் கர்மானுசார் அவ்வளோதான் அது விட்டாச்சு இப்போ இவங்கிட்ட கர்மம் அவ்வளோதான் விட்டாச்சு இதுக்கு போய் அழுவையே சரி நீ அழுகிட்டு இருந்தா கார் யார் பார்க்கறது செத்து போனங்களா அப்படி பறந்து வச்சுட்டு இருந்தேன் உம்மா நானும் அழுகிட்டு இருந்தேன் அது என்ன நாயை நெரிச்சுட்டு போயிருக்கும் அது செய்யணுமா இல்லையா கடமையில் ஆசிரிக்காம அபிமானத்தில் வைக்கிறியே முழு நான் இருக்கிறியே அப்படின்னு மூணு ஜென்மத்திலாம் சொல்ல மூணு ஜென்மத்தில் என்ன இருக்கு மன்னா இருந்தேன் அதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் அப்படிங்கிற விட்டுட்டு வந்தே இல்லையா விட்டுட்டு வந்த பிறகு ஏன் அதுக்கு அழுவும் முதல்ல முதல் வரிசை அழுகிட்டு வா அப்புறம் கடைஞ்சி இதுக்கு இதுக்கு மூணு நாள் அழுதே ஒவ்வொரு ஜென்மத்துக்கு முப்பது நாள் அழு அப்படி ஆயுள் பிற அப்படி இல்லாரு அப்படியா சரி அப்போ உங்கள் தச்சவனால் கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கிட்டான் அப்படி போகலை அயமானம் வைக்கிறது கடமையில் ஏறணும் கடமை செய்ய வேண்டியது அதுக்காக புண்ணியன் ஞானியாக இருந்து விடலையா தாய் தந்த கிரிக்கம் செய்யும் அஞ்யானி இருந்தாலும் வெள்ளக்கட்டாக போயிடலாம் காரியமும் செய்ய மாட்டேங்கிறான் அழுகேன்னு நிற்கல அவனுக்கு இது அந்நாயை ஆகவே விசாரப்பூர்செல்லாம் ஞானிகளெல்லாம் கடமை செய்வான்னு சொல்லப்படுது அவர்கள் எப்போவுமே தன் தன்மை விடமாட்டார்கள் திரராய் பிரமவித்தாய் தெளிந்தவர் தெளிய முன்னம் வாரமாக இருந்த தங்கள் வர்ணமாச்சிரம சொன்னம் பாரகாரியமானால் மலர் உபகாரமாக நேராக செய்வர் தீர்ந்த நிலை விட ஜீவன் அந்த மூணு நிலையும் மாற மாட்டாங்க எல்லா காரியம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது தத்துவ இடம் ஞானே போய் அது விட்டு விட்டு அதுகிட்டே கிடந்தேன் என்ன அர்த்தம் அப்படி இல்லை கல்பமாம் ஆனந்தத்தின் பதிபிம்பம் பதிபிம்பம் அதனை சார்ந்த உருவமாம் அவித்தை விறுத்தி ஓதும் ஆனந்த கோஷம் அது எப்படி இருக்கு பிரியம் மோத பிரிய மோத பிரமோதம் பிரிவுடைத்தாகி இருக்கு அது என்ன செய்யுது இட்டம் மறிவிடும் போது உதிக்கும் மற்ற ஒடுங்கும் எப்போ வாங்கித பதார்த்தம் அந்த சமயத்தில் தான் அது வெளிவரும் வாஞ்சி பதார்த்தம் வருதுன்னா புண்ணியம் இருக்கணும் வருமா சுகமே புண்ணியத்தின் பயன் துக்கம் பாவத்தின் பயன் எங்கெங்க துக்கம் எப்படி எப்படி வந்தாலும் பாவத்தின் பயன்தான் நீ எந்த ரூபத்திலும் சுகம் வந்தாலும் அது புண்ணியத்தின் பயன் வேந்தம் படிக்கும்போது சந்தோஷமா இருக்குன்னா புண்ணியத்தின் பயன் புண்ணியம் இருக்கு அப்புறம் மற்ற சமயத்தில் ஏதாவது தலைமாட்டம் ஏற்படாத அது பாவத்தின் பயன்தான் ரெண்டு மாதிரி மாதிரி தான் வரும் கர்மம் தானே மிசிர கர்மம் மிசிர சுதக்கத்தை அனுபவிக்கிறதுனால மனித ஜ வாழ்க்கையே ரெண்டு மாதிரி மாதிரி தான் வரும் அதனால் பிரியம்மோத பிரமோத விருத்தி என்று சொல்லக்கூடிய மூன்று விருத்திகள் வாழ்க்கையில் வஞ்சித்த பதார்த்தம் கிடைக்கிற வரைக்கும் அது வெளிவராது கிடைக்கும் போது தான் வெளிவரும் அது வரைக்கும் அந்த பதார்த்தம் கிடைக்கல கிடைக்கலன்னா மனசு சஞ்சல் எழுந்திக்கிட்டே இருக்கும் சஞ்சலம் பார்த்த உடனே ஒடுங்கும் முதல் ஒடுக்கம் ரெண்டாவது ஒடுக்கம் மூணாவது ஒடுக்கம் மூன்று ஒடுக்கங்களில் அது நிவிற்த்தி ஆகும் அது எதுவரைக்கும் அந்த ஒடுக்கம் இருக்கோ அது வரைக்கும் சோகம் தெரியும் அப்புறம் நீங்க போச்சீங்கன்னா போனதுதான் நினைச்சா மறைப்பில்லை ஆனந்த மயமே ஒடி ஆனந்தமே கோஷம் இல்லை கோஷம் கிடையாது மறைப்பு அப்படி விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அதனால தான் ஆனந்த ஆனந்தத்தின் காரியம் மூன்று விருத்திகள் கோஷம் இருக்கப்படாது மறைப்பு அந்த மறைப்பை நீக்கிறது தான் விசாரம் பண்ணுவான்னு சொல்லுவது இனி தத்துவ மாகத்தில் சொல்லப்பட்ட அது நீயா இருக்கிறாய் என்பதற்கு அது அசிபத ஐக்கியம் சொல்ல தற்பத சொல்லி தொம்பது தான் பதினா சொல்லி அப்புறம் அசிபதன் சொல்லி ஐக்கியத்தை உண்டாக்கு போகிறார் இனிமேல் ம் படிச்சிருக்கு தொம்பத விசாரம் நடந்தது அதில் வாட்சியபாகத்தை நீக்கி லட்சியபாகத்தை கொள்ளணுங்கிறதுனால லட்சியபாகத்தை வழக்கத்தை சொல்ல இருப்போம் அஞ்சு கோஷங்களும் வாட்சியபாகம் அதற்கு அதிஷ்டானமாக இருக்குது லட்சியபாகம் லட்சிய பாகத்தில் தான் இனிமேல் சொல்ல போகிறது அதாவது இப்படியெல்லாம் பார்த்த பிறகு அத்தன்மைய அனுபவமாகிய சாட்சி சொருவமே நாம் நிச்சயத்தோம் அது எப்படி என்பதை பற்றி சிறுதிப்தி அனுபவத்தில் காற்றார் இவ்வாறு அனுபவமாகிய சாட்சிக்கு ஆத்மத்துவத்தை கையெழுத்தில் சொல்லியிருக்க தூளசூக்கும் அவஞ்ஞானம் தோன்று மூன்றாவத்தைதாமும் காலமோர் மூன்றும் ஜென்மக் கடலிலும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போனவர்த்தன என்ப நான் ஆலமர் கடவுள் அணை அவைக்கலாம் தோல சூட்ச அஞ்ஞானம் அப்படின்னு சொல்றது மூன்று சரீரங்கள் தோன்று அவத்தை ஜாக்கிர சோப்பன சுழித்தி மூன்று அவத்தை காலம் மூன்று சென்றக்கான எதிர்காலம் இதெல்லாம் அழுதுகிட்டே இருக்கு ஜென்ம கலையலும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்பது பிரசித்த சமுதிரத்தில் அலைகள் வீசுகிற மாதிரி இந்த சம்சார சாகரத்தில் அலைகளாக இதெல்லாம் எத்தனையும் சொல்ல முடியும் ஒரு நாளைக்கு சமுதிரங்களில் உக்காந்துக்கிட்டு அலைகள் என்ன முடியுமா கணக்கு சேருமா ஏமாடிச்சுக்கிட்டே இருக்கு அசுபா அது ஜடம் அது பாட்டு கிடைக்கும் அப்படி போல் இங்கேயும் மூன்று சிதங்கள் மூன்று அவஸ்தைகள் மூன்று காலங்கள் சம்சார சாகரமாகிய இந்த பிரபஞ்சத்தில் வந்துக்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது சொல்ல முடியாது எத்தனை எண்பே என்ன அப்போ என்ன சொல்லணு நீங்கன்னு சொன்னாக்க ஆலமர கடவுள் ஆணை தட்சிணாமூர்த்தி தான் ஆதிபுரம் ரெண்டு பரம்பரை சொல்லுவாங்க நாராயணம் முதலாக கொண்டு வேதாந்த சித்தாந்தம் உண்டு நாராயணம் பத்மபாதம் அப்படின்னு அது ஆரம்பிப்பாங்க இங்கே தட்சிணாமூர்த்தி பரம்பரை இது கைவிளாசிரியரம் தட்சாந்தி பரம்பரை அதனால தட்சிணாமூர்த்தி முதல் ரெண்டார் இவர்கள் செய்த சித்தாந்தத்தில் தட்சிணாமூர்த்தி வச்சுக்கிறது இல்லை அவர்கள் சிவருமான் வச்சுக்கிறது சிவருமான் அம்பாளுக்கு சொன்ன மாதிரியும் அதை நந்தி கேட்டு மாதிரியும் அது நந்திதான் எல்லோரும் சொன்ன மாதிரி அவங்க பரம்பரை அது நந்தி பரம்பரை கைலாச பரம்பரைன்னு சொல்லுவாங்க அதான் அவங்க நந்தி இருக்கும் கைலாச பரம்பரைன்னு பேர் நம்ம தட்சிணாமூர்த்தி பரம்பரை நாராயண ரெண்டு பரம்பரை உண்டு இங்கே அதில் கைவி நாராயண பரம்பரை சார்ந்தது இது இப்போ தட்சிணாமூர்த்தி பரம்பரை சேர்ந்துவாங்க அம்மா விடுபாடுதானே அதனால அம்மாவோடு இருக்கப்படாரு அதனால்தானே அவன் வந்தாரு சனக்க சனந்தனா சன சனத்துக்கு மாறார்கள் முதல்ல கையில் வைகுள்ளத்துக்கு போனாங்களாம் அங்கே போய் பார்த்தாங்களாம் என்ன ஒரு லட்ச பூதேவி சீதேதோ இருக்காரு ஒரு ஞானம் இருக்கும் போது அப்படி அவர் யானம் கேட்கப்படாதுன்னு வந்துட்டாங்களாம் அப்பாவைக்கிட்ட போனால் அப்பாவை மூணு மூண்டாட்டு இருக்கு இவர் என்ன சொல்ல போகிறார் சரஸ்வதி லட்சுமி சாவித்திரி சரஸ்வதி காயத்ரி சாவித்திரி மூணு இருக்கு இவர் என்ன சொல்ல போகிறாரு ஜானா மூணு சரி கையில பார்ப்போமே கையில் வந்தால் தெரிஞ்சுக்கிட்டார் நாமும் மனைவோட குடும்பத்தோடு இருந்தவண்ணா ஒத்துக்க மாட்டாங்க விட்டு விட்டு மரத்துக்கு உக்காந்துக்குவோன்னு தனியாக வந்து உக்காந்துக்கிட்டா அப்புறம் கையில் அசு போனாங்களே கண்ணா அது எங்கே போனாலும் தெரியாருந்தான் சொன்னாங்கன்னு நன்றி சொன்னாரன் இப்போ பாருங்கள் அங்கே இருக்கார் அப்படின்னா அங்கே வந்தாங்களே ஓ இவர் தான் இருக்கார் இவர் தான் சரியான குரு நிவர்த்திமான் இவர் தான் அப்படின்னு அதுதான் அதுமான் நிவர்த்திமான் அப்படின்ட்டு கேட்டாங்களேன் எத்தனையோ ரெண்டு கோடி மூணு கோடி வருஷம் சொன்னாரான் சொல்லியும் ஒன்று அவங்க ஒத்துமாட்டிக்கிறாங்களா அப்புறம் சின்முந்திரை காட்டினார் எப்படி அவ்வளோதான் மௌனம் அப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சேன் ஓஹோ இது தான் மௌனம் ஓதேசம் இது அப்படின்ட்டு அதாவது மலை வச்ச ஆவரணம் என்று வச்சுக்கிட்டாக்க இது ஜீவன் இந்த ஆளுக்காட்டுரல் இது பிரம்மம் ஜீவனோடு வந்து இதில் சேர்ந்துருக்கேன் இந்த மலவச்சி ஆவரணத்தோட பந்தப்பட்டு இருக்கான் இதை விட்டுட்டான் இதை விட்டுட்டு இதை பிடிச்சுக்கணும் பிடிச்சிக்கிட்டாக்க முத்தி கிடைக்கும் இதை விட்டுக்கணும் அப்படின்னு அர்த்தம் வந்து பண்ணிக்கிட்டாங்கண்ணா அதாவது சினிமுத்திரிக்க பிரம்மத்தோடு சேர்ந்துக்கணும் இதோட சேர்ந்து இது விட்டுருக்கணும் மூணு மலவச்சி ஆவரணத்து விட்டு விட்டா தான் இது பிரம்மத்தோடு சேர முடியும் இதை பிடிச்சிட்டு இருந்தா இங்கேங்க எந்த விருமா இருக்கேன் விரல பிரோ இருக்கு அப்படின்ட்டு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு சம்மதி கொடுத்துட்டாங்கண்ணா அந்த பரம்பரை அப்புறம் அவர்கள் மூலமாகத்தான் இங்கே வேறு அந்த பரம்பரை வந்தது சனத் குமார் வந்தது அதுதான் சொல்வது ஆளமாறு கடவுளானே அவைக்கலாம் சாட்சியே நான் சொல்லலை ஆதிபூரு தட்சிணாமூர்த்திக்கார் அவரானே உத்தரவு எல்லாத்தையும் நீ சாட்சியாக இருக்கிறாய் என் சிஷியனே மூணு காலம் மூணு சரீரம் மூணு அவஸ்தை எல்லாத்தையும் நீ சாட்சியாக இருக்கிற நான் சொல்லலை அப்படின்லாம் சொன்ன ஒன்றே அத்தீசனை ஒத்துக்கிட்டா சொல்லப்படுது அதனால் சாட்சி பாவனை விசாரணத்துக்கு பிறகு எஞ்சி ஆத்மா எதுவோ அது சாட்சியும் எதுக்கு சாட்சி இவ்வளோ விஷயத்துக்கும் சாட்சி தான் சம்சார சாகரத்தில் போய்கிட்டு அது பாட்டு அலைகள் இதெல்லாம் போய்கிட்டே இருக்கு வந்துக்கிட்டே இருக்குது அலைகளில் எந்த அலையில் நாம் சமுதலங்களில் உட்காந்துக்கிட்டு இது உயர் மாறுறது நமக்கு நல்லா இருக்குது கிவ் கோலாக வர்றது நல்லா இல்லை என்று சொன்னோம்ன்னா சொல்கிறதுக்குள்ளே அது மாறிப்போகுது ஓடி போகுது அப்படி போன பிறவைகளில் இந்த பிறகு உயர்ந்த பிறகு அந்த பிறகு உயர்ந்த பிறவி இதில் சொங்கிறது அதில் சோங்கிருந்த சொன்னோம்ன்னா பிறகு நினைக்கிறது அது மாறிக்கிட்டே போகுது சென்னை சென்னா மாறுது திருஷ்டம் ஷ்ட்ட சுபாவது கண்டுகொண்டிருக்கும் போதே அழுது கொண்டிருக்கிறது இந்த உலகம் மயின் சாமர்த்தியம் அப்படிப்பட்ட உலகத்தில் நிலையான ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மா தான் நீ அதான் சாட்சி அப்படின்ட்டு இதில் பாட்டில் சொல்லி முடிகிறார் அப்புறம் விவேக் வடாமணியில் ஆதிசங்கர சொல்கிறார் விரிவகங்காரமாதி விகற்பமற்ற வற்றபாவம் இருமையா இவற்றையெல்லாம் இங்கு யாது உணரும் யாதே ஒரு பொருள் உணராது உணராது அந்த உணர்வுருவான சாட்சி பொருளினை மிகவும் உண்மை பொந்தியால் உணர்தி மைந்தா அப்படின்னா விரிவு அகங்காரமா விஸ்தாரமாக இருக்க அகங்காரம் மன புச்சித்தம் சொல்லக்கூடிய அந்த காரணம் இருக்கு இந்திரியங்கள் இதெல்லாம் கோட்டை இருக்கு விரிவு அகங்காரமாதி விகாரமற்றி அந்த விகாரம் ஆத்மா அவற்றை அபாவம் விகாரங்கள் ஒழுங்கு நிலைக்கு அதுவும் இல்லை விகாரங்களும் இல்லை விகாரம் மற்ற அபாவம் இல்லை இருமையாம் இவற்றை எல்லாம் அதாவது நாசம் சொல்லப்படும் உற்பத்தியை நாசம் ஆகிய இருமையிற்கே இவற்றையெல்லாம் உணரும் யாதை உணர்ந்து ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் எது அந்த பொருளோடு உணராது அந்த பொருள் எது இருக்கு யாதை ஒரு பொருள் உணராது இது எல்லாத்தையும் உணரும் இது எதையும் ஒரு உணராது ஆத்மா வந்து எல்லாத்தையும் உணர்து அந்த ஆத்மா உணர்றதுக்கு எந்த பொருள் இல்லை அது சுயம் சுயம்பிரகாசம் செல்லப்படுது யாதை ஒரு பொருள் உணராது அந்த அப்படிப்பட்ட உணர்வு உருவான சாட்சி பொருளினை அறிவே வடிவமாக இருக்கிற சாட்சி அந்த பொருளினை எப்படி அறியணும் வெறும் புந்தின்னு சொல்ல நுண்மை புந்தி என்று சொல்ல மிகவும் நுண்மை புந்தியால் உணர்ந்த அதிசூட்சமான புத்திதானம் மிக சூட்சமான புத்திதான் முடியாது அப்படின்னா வேதாந்தம் பல காலம் கூட அந்த புத்தி சேமத்து இருக்கிறது இல்லை என்ன தான் நீங்க நல்லா அருவியா பேசினீங்க ஒரு பொருள் உணராது அந்த உணர்வுருவான சாட்சி பொருளினை மிகவும் நுண்மை புந்தியால் அரிதி உணர்த்தி மய்ந்தான் நான் அப்போ தான் கிடைக்க இல்லைன்னா கிடைக்கும் வேதாந்த எவ்வளோ படித்தாலும் கூட அது புண்ணிய தேசவர்கள் நிஷ்கா பண்ணி வந்தால் அது உணர முடியும் எல்லாம் முடியாது உங்களுக்கு அந்த புண்ணியம் இருக்கும் நிஷ்கா பண்ணிகள்னு சொன்னீங்க உருடைய வேதம் விவேக் சொடாமணியில் நான் இருநூற்றி நாற்பத்தி ஆறு பாட்டு அன்பு என்பன முதலிய பல சுருதிகள் சொல்லப்பட்டுள்ளன சரி நான் அடுத்தது இந்த சச்சித் ஆனந்தம் என்று சொல்லப்படுவது ஆத்மாவை சச்சித்தானது வேணா லட்சண முன்னகளை சொல்லியிருக்கு இப்போ ஒரு விதமாக சொல்கிறார் முன்ன சொன்னது பொதுவாக சொன்னது இப்போ வந்து கூடசனு சொல்கிறது ஆத்மா சாட்சிக்கு என்ன சாட்சிக்கு சொல்கிறது கோஷங்கள் ஓரவசையர் கண்டது மற்றொரு அவசையர் காணாது அழுதலின் அசத்து அசத்தன்னு அதனால் பஞ்சகோஷம் இருக்கின்றனவே ஒரு அவசியங்கள் தோண்டி ஒரு இசையில் இருக்கிறதில்லை அதனால் அசத்துன்னு சொல்லலாம் மூணு கால திரிகால அபாத்திய சத்து இலக்கணப்படிதான் இது பொது இலக்கணம் இது இங்கே பஞ்சபசாரத்தில் அவ்வாறு அறியப்படு பொருள் ஜடம் எது அறியப்படும் பொருளோ அது ஜடம் அறிபொருள் அது ஆத்மா அது சேதனம் அப்பிரியமாய் கை விடப்படுதலால் துக்கரூபம் எந்த பொருளை நாம் வேண்டான்னு விடுறோமோ அது துக்கம் இருந்தால் துளும் இல்லைன்னு விட மாட்டோம் விடுறதுக்கு காரணம் துக்கம்தான் காரணம் அது எதுவாக இருந்தாலும் சரி கலைஞர் மனைவி இருடலும் ஓர் உயிர் போல இருக்காங்க அப்புறம் விட்டுறாங்க சில பேர்கள் போயிடும் அப்போ துக்கம் தேடிதான் இருக்கேன் அப்போ துக்க வடிவம் என்ன தெரிஞ்சால் தானாக விட்டுருவாங்க கை சுட்டதுன்னா பதார்த்தம் கையில் விழுந்துடும் சுட்டா அவள் பிடிச்சிக்கிட்டுருப்பாங்களே விட்டுறாங்க கை விட்டுறது அது போயிடும் சொல்ல விழுந்துடும் அப்படி போல எது எது துக்கரூபமோ அது அப்பிரியம் அப்பிரியமான துக்கம்தான் வரும் அப்பிரியமாக கைவிடப்படுதுனா துக்கரூபம் கோஷங்களின் அனுபவ ரூபா சாட்சியாகிய யாம் நாங்கள் எப்படி இருக்கோம் அனுபவடியான சாட்சியாக இருக்கும் சுருதி பெருமாணம் மட்டுமில்லை யுக்தி அனுபவம் இருக்கு ஒரு தினத்தில் ஜாக்கிர சொப்பன சொலுத்தியில் போலவே ஒரே நாட்டில் ஜாக்கிர சொப்பனை சொலுத்தி மூன்று வருது அப்புறம் ஜனாந்திரம் மாதாந்திரம் வருடாந்திரம் யுகாந்திரம் கர்ப்பாந்திரம் என்னும் இந்த யுகங்கள் இருக்கின்றனவே அது அதுலியும் இறப்பு எதிர்வு நிகழ்வு ஆகிய முக்காலங்களிலும் ஒரே பிரகாரமாக நாள் சக்தி அதே இப்போ சொன்னது ஆலமர்களானே அவைக்கெல்லாம் சாட்சிங்க அந்த பாடம் இந்த மூன்று அவசைகளும் மூன்று காலங்களிலும் மூன்று சரீரங்களும் ஒவ்வொரு சென என்ன சென மாறிக்கிட்டே இருந்தாலும் கூட மாறிக்கொண்டிருக்கிறத மாறாமல் இருப்புத்தன்மை இருக்கு இருப்புத்தன்மை ஓடிக்கிட்டே இருந்தாக்க எந்த விஷயத்தை பார்க்க முடியும் அத சத்துன்னார் அப்புறம் சித்தி விளக்கம் சொல்றார் தினாதியாக சொல்லப்படும் காலங்கடோரும் தோஷான் என்ற ஜாக்கிர சொப்பன சுளுத்திகளில் பிரீதியாகும் அஸ்திர மூலாஞ்சான விஷயங்களை அறிவதால் அறிபவன் ஆதலால் நாம் சித்த தினாதி ஒரு தினம் மாசம் இதெல்லாம் செல்லப்படும் காலங்கள் உக வரைக்கும் நின்ற ஜாக்கிர சோப்பன சுழித்தியல் பிரதிதியாகும் தோற்றுகின்ற சிர அசிரம் சிறமென்னா இருப்புத்தன்மை இருப்பு இல்லாத இருக்குது சில காலம் இருப்பு இருக்கும் சில காலம் சீக்கிரம் போயிடும் பல ரகம் இருக்கும் அப்படிப்பட்ட மூலாஞ்ஞான விஷயங்களை அந்த எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கின்ற அஞ்ஞான விஷயங்களை அறிவதால் அறிந்து கொண்டு அதாவது அறிபவன் நாம் சித்தேன் நாம் எல்லாத்தையும் அறிகிறோம் சகல விஷயங்கள் அறிந்து கொண்டு நமக்கு ஒன்றொன்னும் அறிவுறுத்தலை நாம தான் அறிகிறோம் நம்மை அறிவதற்கு ஒரு பொருள் கிடையாது அதனால் நாமே சாட்சி ாமே சித்து ஆனால் சத்து எதுவாது சித்து பிறகு ஆனந்த ரூபன் இந்த சத்து சித்து ரூபமாகிய எம்பொருட்டே மாலை சந்தனம் வனிதை ஆடை கங்காதி தீர்த்தங்கள் இருக்காதி வேதங்கள் பூவாதி லோகங்கள் பிரமாதி தேவர்கள் குரு முதலியாவும் பிரியங்கள் ஆகின்றன பிரியம் வர்றது காரணம் என்ன தன் ஏன் பிரிய சுகம்தான் எது நம்ம சுகம்ன்னு அதெல்லாம் விரும்புவோம் அது எதுவாக இருந்தாலும் சரி நெருப்பாக இருந்தாலும் சரி சுகம்னு தோட்டல தோடுவாங்க ஏன் அக்னி பிரதேசம் பண்ணலையா போய் மன்னன் ஊற்றிட்டு சாக்குறாங்களே பிரியம் இருக்கா இல்லையா அப்படி பிரியிருக்கா இல்லையா பிரிவில்லாம் மன்னன் ஊற்றி நேரம் வச்சுக்கோங்களேன் அப்படி செத்தாக நெருப்பில் மன்னெண்ண ஊற்றி நெருப்பு வச்சுக்கிட்டோம் சுகம் இருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க அது சுகம் இருக்கோ இல்லை அப்புறம் தெரியும்லாம் இருக்குன்னு புத்தி இருக்கு பாருங்க இந்த கஷ்டங்கள் இருந்து நிவிர்த்தியாகி அப்படி ஏ ஒரு ஏக ஏற்பாடு பண்ணிட்டோம்னா சுகமாக இருக்குன்னு நினைக்கிறான் ஏன் சுகத்தின் நிமித்தமாக தான் தாகிறது காரணம் இல்லை ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான் பிறர்கொலியா தான் தற்கொலை அதுதான் சுகத்தின் நிமித்தமாக அதனால தான் சொல்றாள் மாலை சந்தனம் வனிதை ஆடை கங்காதி தீர்த்தங்கள் இருக்காதி வேதங்கள் பூவாதி லோகங்கள் இந்த பூல ஏழு லோகங்கள் இல்லை பதினாலு லோகங்கள் பிரமாதி தேவர்கள் எல்லாம் குரு குரு விட அப்படித்தான் சுகத்துக்காக தான் குருவை பிரிய பிரிய வைக்கிறோம் முதலில் யாவும் பிரியங்களாம் பிரிளாகின்றன உங்களுக்கு பெரிய மாலை போட்டாங்க நீங்களாக மாலை சந்தனம் வனிதை ஆடை கங்காதி தீர்த்தங்கள் இருக்காது வேதங்கள் பூவாதி லோகங்கள் பிரமாதி தேவர்கள் குரு முதலிய முதலிய யாவும் பிரியங்கள் ஆகின்றன எம்மிடத்தில் உள்ள பிரியம் எதனால் எதன் பொருட்டும் ஆகிறது இருக்க பிரியம் இன்னொரு காரணத்தினால நாம் பிரியம் படுறதில்லை சொல்லித்தீங்கள சுகமாய் சொல்லி இருக்க நாமே எழுந்தவன் இன்னும் படுக்க தான் போறோம் இன்னொரு சொல்லி குடித்தா படுக்க போறான் அந்த சுகம் தன்ப்டே இருக்கு அதனால எதன் போட்டும் ஆகிறதில்லை அதனால் நாம் அதிசய பிரேமைக்கு விஷயம் குறைந்த காலத்தில் குறைந்த தேசத்துல அதிசயம் பேரும் எல்லா காலங்களும் எல்லா தேசம்தான் சாமான்யமானு பேரும் நிரசியம் பேரும் இது நிதியம் எல்லா காலங்களும் உண்டு அதனால் நெரிசிய பிரேமைக்கு விஷயம் இவ்வாறு நெரிசிய பிரேமைக்கு விஷயம் அதனால் சத்து சித்து ரூபமாகிய நான் ஆனந்த ரூபன் அதான் சச்சிதானந்தன் ஸ்வரூபன் பெயர் ஆக ஒவ்வொரு சச்சிதானந்த சுவரூபந்தான் அதை உணரணும் அப்படிங்கிறது கருத்து உணர்ந்தால் சச்சி சச்சியானந்த சுவரூபமாகும் அதோடு மட்டுமல்ல நித்தியம் பூர்ணமாகும் அடுத்த விசாரம் பண்ணும்போது நித்தியம் பூர்ணம் சித்திக்கும் அது சத்பத விசாரத்தினாலே லட்சுமதி சார்த்தனால் சித்திக்கும் இப்போ தொம்பது விசாரம் தான் இது ஆனால் தொம்பது லட்சார்த்தம் ஆகிய சசிதானந்தம் என்று நிரூபிக்கப்பட்டது இவ்வாறு அகம்சப்தத்தின் சோதிதார்த்தமாகிய பிரத்திய ஆத்மா இடத்து பிரத்யேக்கணா உள்ளே இருக்கிற ஆத்ம அர்த்தம் எதற்குள்ளே சரித்துக்குள்ளே சைரத்துக்குள்ளே இருக்கிறது உள்ளே இருக்குன்னு சொல்றது உபசாரமாக உள்ளே வேறு கிடையாது இருந்தாலும் அப்படி வேறு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு பிரத்யேக் ஆத்மா இடத்து நிர்குண நிஷ்கிரிய நிர்வீகாரத்துவ முதலிய தர்மங்களை விஷயம் செய்வது செய்வதாயுள்ள விருத்தி பிரபாவத்தை மனதை நிறை பெற செய்க அந்த பிரபாகத்தால் நிறைவேற செய்யணும் எப்படி இருக்கு நான் நிர்குணன் நான் நிஷ்கிரியன் நான் நிர்வீகாரத்துவம் நூற்றி எட்டு மந்திரங்கள் அதுதான் அகண்டாய நம்ம அகற்றினான் அதனால் இப்படி சும்மா இருக்கும்போது ஊர்வம் உலக வெம்பு பேசுறதுனாலையோ அல்லது மனராஜ்ஜியம் பண்ணுறதுனாலேயோ மாற்றி அமைக்கணும் இந்த மாதிரி எப்படி நான் நிற்குணன் நான் நிச்சம் நான் ரச்சிதானந்தன் என்ன இப்படி அமைச்சு பழகணும்னா அது மனதுக்கு வந்து இடமேறுபடும் அது மனசிக்காது நிச்சயமாக சம்மதிக்காது ஏன் புது பழக்கம் எது புது பழக்கம் ஏற்றுக்குமா சரி இதனால லௌகிக சுகம் இருக்கா அது மனதுக்கு விஷயபோகங்களை தான் விரும்பி மனசு இந்திரிய வழியாக சுகத்தை கண்ட மனசு இது இந்திரியங்கள் இல்லாமல் சுகத்து கொடுக்குற இந்த விஷயம் அது விரும்னா விரும்பாது பெரிய என்ன செய்யணும் இப்படி சிறுக சிறுக சிறுகு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு ஆசைக்கு உண்டாக்கணும் அபியாசம் கொடுக்கணும் அப்போ அது ஒரு காலத்தில் முழுமையாக ஏற்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கப்புறம் சரி இந்த ஜஜமான விடமாட்டாம்போல் இருக்கும் கொஞ்சம் ஒத்துக்கவும் ஒத்துக்கும் அப்படித்தான் பழகின வழியாக ஒரு நாளில் ரெண்டு நாள் வர்றது இல்லை ஏன்னா பழைய வாசனை திடமாக இருக்குது புது வாசனை இதெல்லாம் உண்மையானது சுருதி உக்தி அனுபவத்தில் கண்டு நிச்சயமாக இருந்தாலும் கூட புது வாசனை ஆனதுனாலே அதை மனசை சம்மதிக்காது சம்மதிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றணும் இது என்ன முடியாது அப்படிங்கிறது நாம் இங்கே விசாரம் பண்ணிட்டுருக்கு அதனால தான் சொல்ல